நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மிகச்சிறந்த மூத்த குடிமகனுக்கான விருது கே பராசரன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு போலீஸ் நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று ஆசாப் ஹிந்து அரசு அமைக்கப்பட்டதன் எழுபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாள் புதுடெல்லியில் கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமிர்தி விலங்கியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது இரண்டு உர பயன்பாட்டிற்கான விழிப்புணர்வு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது முன்று, ரயில்வே துறையில் இணைந்து பணியாற்ற இந்தியாவும் எந்த நாடும் முடிவு செய்துள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்